अंतरायति ி அந்தராயிபாந்தாத்தபாவனிய வைபவம் தன்னதம் வபுஷிகுஞ்சரம் முக்கே மன்மே கிமம் மஹ குருபிரஷ்ணு மகேஸ்வரட்சா தைகுரவே நோருராத்மேதி மூதவினே வோமவதுவா திணாமூரம் யந்தமியம் நி கரச்சம் நாம வணோம் நிரீ நோவிம் நிஜனியம் நாபம் தம் நோ தமரு தம் ந சதாவசம் மாரியப்பந்தேபரம் மௌனவ் பிரகித்தபரமத்தம் யுவிஷ்டேவிணைராவனியேந்திரம் கரகித்திரந்தம் மதிதவனிணா மூடே வேசகாத்தேஷன் நானாதினகேந்திரசபவீந்திரவந்தோஹ்வாத்திவகராயவ் தஸ்மாஷ் நமஸ்து சத்தோத்மனை அபாரசித் சுகவாரிராசே யோர்மா சமஸ்து தம் ரமணம் கபீரம் சிண்டீம் ஹிருச்சி தேகம்ரிமய வடடாத்மகமிர்னாஸ்தோ நாம் தத்தாவசிசமே சிந்தாத்மசாவம் பாவயோ வரதிமத் சோகம் ஸ்பூர் அருணாச்சலிபூர்ணோ வியம் ஹயம்கலம் ப்ரம்மிரம் ஹமாத்மேண விஷமசா ஸ்வம் சின்வாஜத்த வாம் பவனச்சலனோத்மோஜா ஜகத்சம் யலீயம் ியமைம நம ப்பம வாச்சம் பிருத்தம் சஞீவையமோருஷா ஒரு நிறைவை ஆசைப்பட்டுருக்கோம் அந்த நிறைவு தான் பழைய பல விஷயங்கள்லையும் நம்ம தேடிகிட்டு இருக்கோம் அந்த நாம் அது வாயால் சொல்லட்டா கூட நம்மளோட ஒவ்வொரு சலனமும் அதை சொல்றது துவா திருப்தோ பதினாறு ஏதோ ஒன்று கிடச்சா நமக்கு திருப்தி வரும் எல்லாபான் அப்பரோ லாபாஹா எதைவிட பெரிய ஒரு லாபம் இல்லையோ எந்த சுகம் அதை தான் தேடுறோம் ஆனால் அது தேடி வெளியில் அடைய வேண்டிய ஒரு பொருள் இல்லை அது ஒன்று தான் நமக்கு சொந்தமாக இருக்கிற வஸ்து ஒரு எஃபர்ட்டும் அதுக்கு தேவையில்லை ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்கறது கழுத்தில் போட்டுருக்கிற மாலை மாதிரி மூக்கில் வச்சுருக்கிற கண்ணாடி மாதிரி கண்ணாடி வச்சுட்டு தேடுவோமே அது போல கழுத்தில் போட்டுருக்கிற மாலையே தேடுவோம் ஸ்வகண்டாபரண நியாயம் அதே போல நமக்குள்ள நித்திய சித்தமாக இருக்கக்கூடிய வஸ்துவை வெளியில் எங்கே கிடைக்கும் எதில் கிடைக்கும் அப்படின்னு தேடிகிட்டே இருக்கும் உலகத்துல எல்லாம் தேடுறோம் அதுக்கப்புறம் சாஸ்திரங்கள் எல்லாம் தேடுறோம் அது தேடுறவனில் அவனோட ஸ்வரூபமாகவே விளங்கின்றே இருக்கு சூரியனை விட பிரகாசமாக விளங்கின்றிருக்கு சூரியனை பார்க்கணுன்னா கூட கண்ணு வேணும் ஆனால் இந்த பிரகாசத்துக்கு கண்ணு மூக்கு எதுவும் வேண்டாம் அது பிரகாசிக்கிறதுனால தான் கண்ணு தெரியறது அது விளங்கிறதுனால தான் காது கேட்கறது அதோட இருப்பினால தான் மூக்கு முகர்றது அதோட சான்னித்தியத்தில் தான் நாக்கு ருச்சிக்கிறது தோல் தொட்டாக தெரியறது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை தவிர ஒரு பொருளும் தேவையில்லை அது சுயம்பிரகாசமாக நமக்குள்ளே தானே தானாக விளங்கின்னு அந்த ஒரு அறிவு நம்ம ஸ்வரூபமாக பிரகாஷிச்சுருக்கிற அறிவு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வேணும் ஒரு குரு காட்டி கொடுக்கணும் அவ்வளவுதான் தோருக்கு தேசிகன் பேர் திசதி உபதிசதி திசதினாலே காட்டி கொடுக்கறது உபதிசத்தின்னாக்கா பக்கத்தில் காட்டி கொடுக்கறது உபநிஷத்ங்கிறோமே உப்பனா பக்கத்துல இங்குவா உட்காருங்கிறோம் இல்லையா பக்கத்துல வந்து உக்காரு சமீபே உபவிஷ இங்க வந்து உக்காரு அது போல உபனிஷத்துனா என்னன்னா குரு நம்மள ரொம்ப பக்கத்துல உட்கார வைக்கிறார் நம்மளே உட்கார வைக்கிறார் நாம எங்கெல்லாமோ உட்கார்ந்து இருக்கோம் எதிலி எல்லாமோ போய் உட்கார்ந்து இந்த எதிலியாவது உட்கார்றதுக்கு பேர் தான் வேதாந்தத்தில் ஒரு பெரிய வார்த்தையை சொல்ற அத்தியாசம் அப்படிங்கிறான் எங்கெங்கயோ எதிலி எல்லாமோ போய் உட்காந்துக்கிறோம் அதுல எதில உட்காராதே இப்போ ஒன்னிலேயே உட்காரு ஸ்வரூப்பே அவஸ்தானம் நீ பல விஷயங்கள்ல உட்காராதே பல விஷயங்கள்ல உட்கார்ந்தால் நீ நீ அல்லாம ஆயிடுவேன் அதை பெரிய ஒரு துன்பம் கிடையாது நீ நீயா இருக்கிறது யோகம் நீ ஏதோ ஒரு விஷயமாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது சம்சாரம் நீ அதை கட்டி போட்டு நீயா இருந்தாயானால் அது யோகம் நீ உன்னை மறந்தது தான் துன்பத்துக்கெல்லாம் காரணம் அந்த மறதியை நீக்கிக்கிறது திரும்பவும் உன்னோட ஸ்வரூப ஞானத்தை தெளிவுபடுத்திக்கிறது அதுக்குதான் யோகம்னு பேரு அப்படி யாராவது ஒருத்தன் தன் ஸ்வரூபத்தை உணர்ந்துவிட்டானால் கவனம் அங்கே போயிடுதானால் அந்நிலையில் அவன் பூர்ணமாயிட்டானால் அவன் யாரு வேணுமானா இருக்கட்டும் சங்கராச்சாரியர் சொன்னார் ச சண்டாளோஸ்து திஜோஸ்து குருஹு இத்தியேஷாம நீஷாம என்னுடைய நிர்ணயம் நிச்சயமான அபிப்பிராயம் ஒரு விஷயம் பஜகோவிந்தத்தில் வருது என்ன சொல்றார்னா தீர்மானமாக சொல்றது ஒரு விஷயம் இந்த ஸ்வரூப தான் முக்கியம் நாமெல்லாம் என்ன பார்ப்போம் எப்படி இருக்கா எங்கே இருக்கா என்ன வேலை பண்றா எல்லாம் பார்ப்போம் பகவத் பாதாவில் என்ன சொல்றார்னா யோக ரதோவா பௌகரத்தோவாம் சங்கரதோவாம் சங்க விஹீனக பிரம்மணி நந்ததி நந்ததி நந்தேவ இப்போ தான் உள்ளது நாற்பது ஒரு பாடல் படித்தோம் திருவண்ணாமலையில் ஆசிரம பிரவச்சனத்தில் வித விதவிதமாம் நிலைகளெல்லாம் விசாரம் செய்து மிச்சையரு பரமபதம் யாதொன்று அதனையே திருடமாக அகத்தில் பற்றி ஆசை போல் உலகில் விளையாடு வீரா அப்படின் விதவிதமாம் எல்லாம் விசாரம் செய்து பற்பல நிலைகள் மனம் நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தறது எந்த நிலைகளும் உண்மை இல்லை எதுல நாம திருஷ்யமா இருக்கிறது எல்லாமே நம்மளை பண்ண எல்லா நிலைகளும் எதுல உதிச்சு அடங்குறதோ அந்த அதிஷ்டானா அதுல மிச்சைய பரமபதம் யாதொன்று உண்டோ மிச்சய உண்மையல்லாத அஜான ஸ்பர்ஷமே இல்லாத அந்த சுத்த உணர்வு எது பிரகாசிக்கிறதோ அதனையே திருடமாக அகத்தில் பற்றி அதன் அகலாமல் அதில் இருக்கிற கவனத்தை விட்டுவிடாம ஆசை போல் உலகில் விளையாடு வீரா அப்படின்னா ஆசை போல் அடுத்த பாடலில் என்ன சொன்னா வேண்டியவாறு உலகில் விளையாடு வீரா அப்படின்னா அவ பிராரப்தம் நியத்தி அதுக்கு தகுந்தபடி யாருக்கு இந்த அறிவு வந்துருத்தோ அவனுக்கிட்ட ஒரு விஷயம் நமக்கு நிச்சயமாக சொல்ல முடியும் அன்னாச்சுரலாக எதுவுமே இருக்காது எல்லோரும் யூனிக்காக இருப்பாள் போல இன்னொருத்தன் இருக்க மாட்டான் இமிட்டேஷனே இருக்காது இந்த இமிட்டேஷன்லாம் சரீராபிமானம்தான் வாழைப்போல் இருக்கணும் இவாளை போல இருக்கணும்னு நினச்சிருந்தா சரீராபிமானம் அவன் அவன்தான் சத்தியத்தை உணர்ந்தவன் அவனுடைய உபாதி தர்மம் என்னவா இருக்கட்டும் இப்போ கிட்ட கிருஷ்ணன் என்ன சொன்னார் நீ யுத்தம் பண்ணுன்னு என்ன ஞானத்தடைஞ்சவாழ்லாம் யுத்தம் பண்ணணும்னு அர்த்தமா சண்டை போடணும்னு அப்படி இல்லை அர்ஜுனனுக்கு வேறு ஒரு விதத்துலையும் இருக்க முடியாது அது வேர்ஸ்ட் எக்ஸாம்பிள் அவ்வளவு மோசமான ஒரு பிராரப்தமாக இருந்தால் கூட ஒன்றும் பரவாயில்லப்பா நல்ல பரதர்மத்தை விட உன்னோடய ஸ்வதர்ம்தான் நல்லது பண்ணு அப்படின்னு ஒன்றால் ஒன்றும் இருக்க முடியாது ஸ்வபாவஜின கவுந்தேயா நிபத்த ஸ்வேன கர்மனா உன்னுடைய உபாதியோட எது வேணுமானா இருக்கட்டும் அதை நீ மாற்றுறதுனால பெரிய லாபம் கிடையாது நம்ம லைஃப்பில் மேக்சிமம் டைம் வேஸ்ட் ஆகிறது அது நம்மளோட நம்மளை மாற்றிக்கிறதுக்கு நாம் பார்க்குறோம் லாஸ்ட்டில் உங்களுக்கு புரியும் அது முடியவே முடியாதுங்கிறது அதுக்குள்ள வயசாகிடும் சஷ்டி அப்தபூர்த்தி சதாபிஷேகம்னு போயிடும் ஏன்னா லைஃப் டைம் பூரா நீங்கள் என்ன பண்ணீ யாரையோ பார்த்து அவ்வாளை போல் இருக்கணும் இவளை போல் இருக்கணும் நான் என்னை இப்படி மாற்றிக்கணும் அப்படியே மாற்றிக்கணும் பிரகிருதியில் பிரகிருதேகே அந்நதாபாவோ நான் கதஞ்சித் பவிஷதி அப்படின்னா ஒன்றும் இன்னும் ஒன்று ஆகிறதுங்கிறது முடியவே முடியாது அவாவா உபாதி அவாவாளை எப்படி எப்படி இருக்காளோ அப்படிதான் இருக்க முடியும் ஆனால் இந்த உபாதி நான் அல்ல இதுதான் நானா இருந்தால் அது எவ்வளவு பெரிய உபாதியா நல்ல உபாதியா இருக்கட்டும் அதுல வராது நிறைவே வராது நீங்க யாரு வேணுமானா இருங்கோ யுத்தம் என்ற அர்ஜுனனா இருங்கோ இல்லை இப்போ இதில் சொல்ல ஜனகரா இருங்கோ அஷ்டாவக்கரர் பரங்குலைய அவரோட உபாதி உடம்பெல்லாம் வளைஞ்சு விகிருதமா இல்லையா நம்ம ஞானினா என்ன நினைச்சுட்டு இருக்கோம் ரொம்ப தேஜஸ்ஸா இருக்காரு அப்படின்னு என்ன நமக்கு தேஜஸ் பத்தி என்ன தெரியும் தேஜஸ்ன்னா ஏதோ பலபலாக இருக்காரு அவ்வளவுதான் தெரியும் இல்லையா தேஜஸ்னா சரீரத்தோட கலரா அந்த மாதிரி எதையாவது பார்த்து தான் நீங்க தேஜஸ் நினைச்சுக்கிற எல்லாம் தவறு அஷ்டாவக்கரக்கு அப்படி பார்த்தா தேஜஸே இல்லை விகிருதமாக இருக்கார் ஆனால் ஞானத்தோட பிரபலமான சந்நிதி அனுபவத்தோட பூர்ணம் இந்த ஷரீரத்தை பூர்ணம் பண்ண பார்க்கல ஷரீரத்தோட நிலை எப்படி வேணுமானா இருக்கட்டும் இந்த ஷரீரம் நான் இல்லை இந்த ஷரீரம் என்னோடது இல்லை அது பிரகிருத்தியோட தனோட உண்மையான ஸ்வரூபம் இந்த சரீரமாக இருந்தால் அதை நான் வந்து மாற்றணும் மறிக்கணும் அதை பர்ஃபெக்ட் பண்ணணும் இதுதான் நிறைய பேர் ட்ரை பண்ண சித்தர்கள்லாம் ட்ரை பண்ண நம்மளும் பல விதத்தில் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இன்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டுருக்கோம் அதுதான் விதவிதமாம் நிலைகளெல்லாம் விசாரம் செய்து அப்படின்னு சொல்லிட்டு பல பல நிலைகள் நம்மளோட அஜ்ஞானத்தோட நிலைகள் ஞானத்துக்கு ஒரு நிலையே கிடையாது ஒரே வஸ்து தான் எல்லா நிலைகளும் அஜானத்துக்கு தான் நான் இப்படி இருக்கணுமா அப்படி இருக்கணுமா இதாகணுமா அதாகணுமா என்ன பண்ணணும் எல்லாத்தையும் விசாரம் செய்து இதில் பார்த்தானா மித்யா இதெல்லாம் வரது போறது வரது போறது நீங்க என்ன கல்டிவேட் பண்ணுங்க மாறி போயிடும் கஷ்டப்பட்டு நீங்க ஒரு இமோஷனை கிரியேட் பண்ணா அந்த இமோஷன் கொஞ்ச நேரம் நின்றுட்டு போயிடும் கவனிச்சிருக்கீங்களா ஏதேதோ ஸ்திதிகள் வந்தது இத்தனை வருஷம் நம்ம வாழ்க்கையே நீங்க நினைச்சு பாருங்கோ உடம்புல ஒரு சமயம் ஹெல்த் வந்தது அப்புறம் வியாதி வந்தது அப்புறம் ஹெல்த் வந்தது அப்புறம் வியாதி வந்தது இது எங்க போய் நிற்க போறது லாஸ்ட்ல ஒரு நாளைக்கு நாலு பேர் தூக்கிட்டு போவாங்க மனசுல இருக்கிறனால சத்துவ குணம் வருது ரஜோ குணம் வருது தமோ குணம் வருது எல்லாம் மித்யா மாறுபாடு எங்க இருக்கோ மாறுபாடுக்கு மரணம் நித்தியமாவே நிக்காது இன்னைக்கு மனசு ரொம்ப சுகமா இருக்கு எவ்வளவு நேரம் நிற்கும் ஒரு மெடிடேஷன் விட ரொம்ப சுகமாக இருக்கு எவ்வளோ நேரம் இருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மெடிடேஷனே உங்கள் கையில் இல்லை இல்லையா அது டிசைடு பண்ணி வந்து தானே சுகமாக இருக்குது அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா காணும் என்ன மித்யா நீங்கள் விதை போடுறது நித்தியமான இடத்துல இல்லை வருது போகிறது வரது போகிறது வரது போகிறது எல்லாம் எதில் உதித்து நின்று அடங்கிறதோ அந்த அதிஷ்டானம் மாறுபாடு இல்லாமல் எல்லாத்தையும் பிரகாசப்படுத்தின்றி எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிற ஒரு வஸ்து அதை நீங்க ஒன்றும் மாற்ற எதையும் சேர்க்க வேண்டாம் எதையும் எடுக்க அது ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கு இந்த குருநாதர் என்ன பண்றார் தேசிகன் என்ன பண்றார் அதை கவனத்தை அதில் திருப்பினார் அவ்வளவுதான் அது கவனம் அதில் போயிடுதானா அதனையே திருடமாக அகத்தில் பற்றி திருடமாக அப்படின்னா ஒரு நேரம் கொஞ்சம் ஒரு கிளிம்ஸ் கிடச்சது போகலை வந்துட்டு போகிறதில்ல என்னதான் வாழ்க்கையில் புயல் காத்து அடித்தாலும் வாழ்க்கையில் புயல் காற்று அடிக்கும் வாழ்க்கைன்னு அப்படி தான் இப்படி சுற்றின்ண்டே இருக்கும் பல பல அனுபவங்கள் வந்துகிட்டே இருக்கும் எல்லாேருக்கும் ஒரு ரிசர்வேஷன் இருக்குது நின்று வருவது அதெல்லாம் வந்துட்டு வந்துட்டு போகும் அதெல்லாம் வரபோதும் திருடமாக அகத்தில் பற்றி அப்பார்வையை அகலாது என்றும் ஆசை போல் உலகில் விளையாடுவீர் ஆசை போல்னாக்கா நியத்தியோட உன்னோட நியத்தி என்னவோ அதுபடி நீ விளையாடு விளையாடுன்னா சந்தோஷமா உலகத்துல இரு நம்ம அதுதானே பார்க்கிறோம் சந்தோஷம் வந்து பிசிக்கலா கிடைக்காது ராமர் கிருஷ்ணர் எல்லாமே அவதாரம் பண்ணினதே நம்ம நினைச்சுருக்கோம் அவ தர்மத்தை ஸ்தாபனம் பண்ண அது ஒரு பக்கம் நடந்தது ஆனா வாஸ்தவமா அவ எதுக்கு வந்திருக்கானா எங்க கையில் ஒன்றும் இல்லைன்னு காட்டுறது நாங்களே அவதாரம் பண்ணினாலும் இந்தந்த கஷ்டங்கள்லாம் பட்டு ஆகணும் இந்த கம்ப்ளைண்ட் கொண்டு எங்கிட்ட வராது கிருஷ்ணன் கிட்ட போய் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது அவர் என்ன சொல்றார் நானே பார்ப்பேன் எத்தனை பாடுபட்டேன் அம்மனு மகர்ஷி கிட்ட ஒருத்தர் போய் சொன்னார் பகவான் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கு சுவாமி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து விட்டுமா பாருப்பார் நான் விட்டுட்டு வந்தேன் இங்கே பாரு எத்தனை பெரிய குடும்பம் பாரு அப்படின்னா நான் ஒரு குடும்பத்தை விட்டுட்டு வந்தேன் எத்தனை குடும்பம் சுற்றி வரேன் நிற்கிறது பாருண்ணா எதையும் விட்டுட்டு ஓட பார்க்காதே நான் பல விட்டுட்டு போகலான்னு நினச்சேன் இதையே விட்டுட்டு போகலான்னு நினச்சேன் மலை மேலே இருக்கிறத ஒரு குகையில இருந்தேன் குகையை விட்டேன் மேலே ஒரு இடத்துல வந்தே அங்கே ஒரு ஸ்கந்தாசிரமம் வந்தது அதை விட்டுட்டு கீழே வந்த பெரிய ஆசிரமம் வந்துடுத்து சுத்தி வர அதனால பிராரப்தத்தை விட்டுட்டு ஓடி விடலான்னு நினைக்காதே அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம் என்னென்னலாமோ பிரகிருத்தில இருக்கு அதே எதுக்கு நீ தூக்கி உண்மையில வச்சுக்கிற நீ ஏற்றி வச்சுன்னு கஷ்டப்படாதே நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் மாற்ற உன்னை நீ தெரிந்தாயாகில் உனக்கு ஓர் கேடும் இல்லை நீ உன்னோட ஸ்வரூபத்தை உணர்ந்தால் நீ யாருன்னு தெரிஞ்சின்றா பூர்ணத்துவம் ஸ்வத சித்தம் இட் இஸ் நாட் சம்திங் விச் யூ ஹாவ் டு அச்சீவ் அட்டைம் உற்பாத்தியமில்லை ஆப்பியம் இல்லை அடைய வேண்டியதில்லை நீ ஏதாவது பண்ணி அடைய வேண்டியதில்லை அது நித்திய சித்தமாக இருக்கு சித்தமாய் உள் பொருளை தேர்ந்து இருத்தல் சித்தி பெரிய சித்தி என்னது அப்படின்னா எப்பவும் பிரகாசிச்சுட்டே இருக்கிற வஸ்துவை தெளிவுபடுத்தி அதுவே நான் அதுவே என்னோட ஸ்வரூபம் அப்படின்னு கவனம் அதுல பாய்ச்சறது தான் நாம் கவனிக்காம இருக்கிற வஸ்து அதுதான் இருக்கு நம்மளை கவனிக்கவே இல்லை நம்ம இந்த சரீரம்னு ஒத்துன்ட்ருக்கோம் இந்த உடம்பு தான் நான் ஒத்துன்ட்ருக்கோம் இந்த உடம்பு தான் நான் ஒத்துண்டா நீங்க எவ்வளவு பெரியவர் ஆனாலும் அசில தான் அந்தம் சிவங்கோவில் போனா இப்படி மரியாதையா சொல்ற இதுதான் வாயால் சொன்னா நீங்க கோவிச்சி மரியாதையா வந்து சொல்றது இது இதுதான் உடம்போட லாஸ்ட் ப்ரோடக்ட் இது சரீரம் எதை அபிமானிச்சுருக்கியோ அதோட லாஸ்ட் ப்ரோடக்ட் பாது முடிஞ்சு இந்த சரீரம் தான் நான் நினைச்சுன்னா ஒரு பூர்ணத்துவம் இல்லை அப்புறம் என்னோட ஸ்வரூபம் என்ன நான் யாரு எது இல்லாம கேட்டு தெரிஞ்சுக்கிறோமே எதுலையும் இல்லாம கவனத்தை பாய்ச்சோமே என்னோட இருப்பில் மட்டும் ஏன் கவனம் போக மாட்டேங்கிறது சத்சங்கத்துக்கெல்லாம் பிரயோஜனம் இருக்குன்னா அவ்வளோதான் எப்போவோ இருக்கா நம்ம கவனம் நம் இருப்பில் பாய்ச்சிடுத்துனா அதுதான் சமாதி நிர்விகல்பம்னா அது தான் நிர்விகல்பங்கிறோமே விகல்பம்னா இரண்டு து பொ இருக்குற பிரிக்கு பேர் தான் விகல்பம் இரண்டாவது ஒரு வஸ்து இருக்குது அப்படிங்கிற பிரமைக்கு பேர் தான் விகல்பம் தன்னிலிருந்து அந்நியம் இல்லாமல் இருக்கிறது தான் அதுதான் அத்வைத்தம் அத்வைத்தம்னா அச்சுமா ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுற போது டுவாலிட்டி அப்படின்னு டிரான்ஸ்லேஷன் பண்ணுறோம் இட் இஸ் ஆக்சுவலி நோ அதர்னஸ் தன்னிலிருந்து அந்நிய பொருள் இல்லாதது தூரீபூத அந்நியதர் தூரீபூத அந்நியதர் அந்நியம்ங்கிறது நினப்புனால வருது இல்லையா தூங்குற போது அந்நியம் ஏதாவது இருக்கா சுசுப்தியில் எண்ணெய் அலைகள் அற்று தூங்குற போது கனவில்லாத தூக்கத்தில் எந்த நினப்பும் இல்லை ஆச்சரியம் என்னென்னா தாட்ஸ் இல்லாத போது நான்கிற சென்ஸும் இல்லை அந்த நான்கிற அந்த சென்ஸும் இல்லாமல் நாம் இருக்கோம் அது ஒரு பெரிய ரெவல்யூஷன் பெரிய ரெவல்யூஷன் என்ன காட்டுறது அந்த நிலைன்னா நமக்கு இருக்கிறதுக்கு நான் கூட வேண்டாம் நம்ம என்ன நினைச்சுருக்கோம் நான்கிறது இல்லாமனா எப்படி இருக்கிறது ரமண பகவான்கிட்ட பால் பிரின்றன அதுதான் கேட்டான் நான் இல்லாம நிலையா அது எப்படி முடியும் அப்படிங்க இது நம்மளோட எல்லாரோடும் கொஸ்டின் தான் நான் இல்லாமல் எப்படி இருக்கிறது தினமே இருக்கும் இப்போ கூட இருக்கேன் பிரபச்சனம் கேட்டுட்டே ஒரு க்ஷண நேரத்துக்கு நீ வாஸ்தவமாக சிரவணம் பண்ணுற போது நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா நானும் ஒன்றும் ஒன்றும் இல்லை நீ நானும் ஒன்றும் கிடையாது ஒரு இருப்பு இருக்கு இவ்வளோதான் ஒரு அஸ்தித்வம் இருக்குது ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் அந்த உண்மை சுசுப்தி நிலையில் தானே தானாக இருக்குது எண்ணெய் அலைகள் கிளம்புகிற போது கலங்கி எழும்புற போதுதான் நான்கிற ஒரு பிசிறு வருது அதுக்கு சித்தம் அது கிளம்புகிற போது பின்னாடி கியூ போல் மற்றதெல்லாம் வரும் அதுக்கப்புறந்தான் அவன் வரும் இவன் வரும் எல்லாம் வரும் இதெல்லாம் விகல்பம் இது எதுவும் இல்லாமல் இருக்கிற வஸ்து இருக்கிறபடி விளங்குறது தான் நெருவிகல்பம் அப்படிங்கிறது அது நம்ம ஸ்வரூபம் அது ஒன்றும் சம்திங் இட் இஸ் நாட் சம்திங் விச் யூ ஹேவ் டு அச்சீவ் நெர்விகல்ப சமாதின்னு அப்படி கட்ட போல இருக்கணுங்கிறது இல்லை ஆத்மக்ஞானத்துக்கு பேர் தான் சமாதீனா யோகிகள் ஒரு சமாதி நிலையை சொல்கிறான் ஞான மார்க்கத்தில் சமாதீனா என்ன அப்படின்னா ஒரு பூர்ண ஜானி இருக்கார் தீவிர முமுட்சு பரம பக்வமா ஒருத்தன் உள்ள போறான் ஒரு நமஸ்காரம் பண்ணுவான் ஏதோ ரெண்டு வாரத்தை பேசினா ஆச்சு வெளியில் வரான்னா அவன் சமாதி நிலையில் வரான் இருக்கலாம் கண்டுபிடிக்க முடியாது அதுக்கப்புறம் அந்த பழைய பழைய ஆசாமியே இல்லை பகவான் ரமணர் சொல்றது ஆன முழுங்கின பிளாம்பழம் முருகனார் சுவாமி சொல்லுவார் அந்த ஆனமுழுங்கின பிளாம்பழம் மாதிரி ஆன முழுங்கின பிளாம்பழம் என்னன்னாக்கா ஆனை பிளாம்பழம் முழுங்கிட்டு வெளியில விசர்ஜனை பண்ணால் அப்படியே இருக்குமா பார்த்தா உள்ளே ஒன்றும் இருக்காது அதுபோல ஒரு பாரடைம் ஷிஃப்ட் நம்ம கவனம் வந்து திருஷ்யத்துல இருந்து திறக்குக்கு நேர சித்துக்கு நேர திரும்பி எடுத்து கவனம் சரீரத்துல உலகத்துல இருந்தது சித்துக்கு நேரம் திரும்பி எடுத்து இருக்கும் உணர்வை கவனிக்காம இருந்தது இப்ப கவனிச்சிடுத்து இதுல ஜனகர் சொல்றார் அஷ்டாவக்ரார் குதர்ஷித் கௌசலாதேவ பரமாத்மா விலோக்கிய அப்படின்னு ஏதோ ஒரு கௌசலம் கௌசலம்னாலே ஏதோ ஒரு பரமாத்மா விலோக்கியதே தொடாம நான் அந்த வஸ்துவை தொட்டுட்டேன் எப்படியோ அறிஞ்சுட்டேன் எப்படி தெரிஞ்சுன்னேன்னு தெரியல அவர் பண்ண அனுகிரகம் இவ்வளவு நாள் இவ்வளவு பக்கத்துல இருந்த வஸ்துவை நான் கவனிக்காம இருந்தே இப்போ கவனிச்சுட்டேன் வஸ்து அவ்வளவு சுலபமாக நமக்குள்ள நம்ம ஸ்வரூபமாகவே சித்தமாக இருக்கு அதுக்கு போய் எதுக்கு இவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது தான் அடைஞ்சவா கேட்குறான் ரா வாசிஷ்டத்தில் வசிஷ்டர் சொல்கிறார் ராமர் கேட்குறார் எவ்வளோ நாள் எவ்வளோ கஷ்டப்படணும் இதுக்கு அப்படின்னு கேட்குறார் வசிஷ்டர் சொல்றார் இந்த தத்துவஜானத்தை நீ ஸ்ரவணம் பண்ணினாயனால் சும்மா ஒரு ஒரு ஒரு விசுவாசத்துக்காக ஒரு டைம் சொல்கிறார் தினையரேவ நோ மாசைஹி பிராப்னோஷீ மாம்பரா தியம் அப்படின் ஹே ராமா ஒரு மந்த் கூட வேண்டாப்பா ஒரு மாதம் கூட வேண்டாப்பா கொஞ்சம் நாள் சிரவணம் பண்ணினாலே வந்துடும் அப்படின்னு இன்னொரு இடத்துல ஒரு க்ஷணத்தில் வந்துடும் ஒரு க்ஷணத்தில் வந்துடும் என்ன இதோ இருக்குது காட்ட எவ்வளோ நேரம் ஆனால் அந்த அளவுக்கு நம்ம கவனம் தீக்ஷமாக ஷார்ப்பாகிறதுக்கு எவ்வளவோ தபஸ் வேண்டி இருக்கலாம் டிஸ்டில் பண்ணி வர்றதுக்கு நம்ம ஸ்ரத்தாசக்தி எங்கெங்கேயோ பாஞ்சின் இருக்கு நம்ம வாசனைங்கிறோமே வாசனைன்னு ஒன்று ஒரு சாமானம் எந்தெந்த பொருளை பற்றி இருக்கிற அஜானம் விலகலையோ அந்த பொருளை பற்றி இருக்கிற அறிவுக்கு பேர் தான் வாசனை எந்தெந்த பொருளில் அப்ரமத்துவ பிராந்தி இருக்கோ அதுக்கு பேர் தான் வாசனை அது பொருள் வந்து இருக்கு அது ஆணு அது பொண்ணு இது சாப்பிட்ற சாமானம் இது பணம் இது பொசிஷன் இதெல்லாம் உண்மை இது எனக்கு வேணும் இதில் சுகம் இருக்குது அது துக்கம் இருக்கு இப்படி எதை எதை பற்றி இல்லாமல் இல்லூஷன் இருக்கே அந்த இல்லூஷன்னால்தானே மனசு போகிறது அதில் அந்த இல்லூஷன் இல்லையானால் நீங்கள் போய் அனுப்பினாலும் இந்த மனசு அங்கே போகாது எதை பற்றி இருக்கிற பிரமை உங்களை பொறுத்தவரை கலைஞ்சுடுத்தோ அதை பற்றி உங்களுக்கு வருத்தினும் வராது ஆயுர்வேத மருந்து கஷாயம் எல்லாம் இருக்கு இல்லையா நம்ம சிலதெல்லாம் சொல்றோம் சாப்பிட்டா சாப்பிட்டா ஹேபிட் ஆகிடுங்க நீங்க கஷாயம் எங்கேயாவது ஹேபிட் ஆகுங்க பார்க்கலாம் வெயிட் பண்ணிட்டு இருப்போம் யாராவது விட சொல்றதுக்கு இல்லையா இனிமே வேண்டாம் அப்பாடா சந்தோஷம் ரெகுலரா எடுத்துனா கூட ஒன்றும் ஹேபிட் ஆகிறது இல்லை நீங்க வா நினை அது வரைக்கும் இவன் இன்னும் கரையேறதுக்கு ரெடியே ஆகல எப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா விவசாயாத்மிகா புத்தி அப்படின்னா கீதையில பகவான் நிச்சயம் எனக்கு இந்த சத்தியம் வேணும் பல விஷயங்களை கேட்டு போற போறன்னு ஆயிடுறதவனுக்கு கிளச்சுப்பட்டரு பன்னாத்தே யாஸ்தாஸ்யி நிஷலா சமாதா புத்தி ததா யோகம் அபாப்ஸ்யி பகவான் கீதையிலே சொல்றார் ஹே அர்ஜுனா பல பல விஷயங்களை கேட்டு பரஸ்பர விருத்தமா இருக்கிற விஷயங்களை எல்லாம் கேட்டு இதுதான் பற்பல நிலைகளை விசாரம் செய்துனும் புத்தியே பல இடங்களில் பார்த்து பலதை தெரிஞ்சுண்டு போருண்டா பாதுவும் வேண்டாம் எனி திங் ஃப்ரம் அவுட் சைடு வரக்கூடிய விஷயங்கள் தண்ணில நிறைஞ்சிருக்கிற பொருளை கலர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்மளை டிஸ்டர்ப் பண்றதுங்கிறது நம்மளுடைய இன்னர் சென்சிட்டிவிட்டினாலேயே நாம் தெரிஞ்சுன்னுட்டோமானால் எப்படி நம்ம வயத்துக்குள்ளே ஏதாவது ஃபாரின் பார்ட்டிகள் போனால் வாந்தி எடுக்கிறோமோ அந்த மாதிரி சித்தம் உள்ளேருந்து புறந்தள்ளிவிடும் யோக சூத்திரத்துக்கு வியாச பாஷ்யம் உண்டு அதில் ஒரு ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்குறேன் வேதவியாசர் எதுனதுன்னு சொல்கிறான் தெரியலை நமக்கு அதில் ஒரு திருஷ்டாந்தம் அந்த திருஷ்டாந்தம் ரொம்ப அழகான திருஷ்டாந்தம் என்னென்னா யோகியோட சித்தம் எப்படி இருக்குதுன்னா கண்ணிமை மாதிரி இருக்குன்னு இந்த கண்ணிமை இருக்கலையோ ஒரு சின்ன டஸ்ட்டை விழுந்தால் கூட அப்படி தள்ளிவிடும் அவ்வளவு சென்சிட்டிவாக இருக்கிறதுனால தான் நமக்கு அவ்வளோ ஈஸியாக உள்ளே எதுவும் போக மாட்டேங்கிறது அதே போல் இந்த யோகியோட சித்தம் எப்படி இருக்குன்னா வெளியிலேருந்து ஒரு பதார்த்தம் உள்ளே ஏற விடலை வெளியிலேருந்து ஏதாவது பதார்த்த உள்ள ஏறி கலக்கமுற விடலை கலங்கப்படுத்த விடலை அது வெளியில வந்து விடுறது புறக்கணிச்சு விடுறது அசஹிஷ்ணு அப்படிங்கிறார் சங்கராச்சாரிய விகல்பத்தை ஒத்துக்கலை விகல்பத்தை தாங்க முடியல இரண்டாவது ஒரு பொருளை தாங்க முடியலை அந் தன்னிலிருந்து அந்நியமான ஒரு பொருளை தாங்கிக்க முடியல அப்படி புறக்கணிச்சால் மற்ற விஷயங்கள் எல்லாம் நிவிற்த்தி பண்ணி நீக்கம் பண்ண பண்ண இவனுக்கு சித்தத்தில் ஒரே நிச்சயம்தான் தத்துவ நிச்சயம் வேணும் ஆத்ம நிச்சயம் வேணும் சாந்தி வேணும் எதில் நின்னால் இந்த உலகத்தில் இருக்கிற துக்கம் நம்மளை அடிக்காதோ நம்ம மேலே மோதாதோ நம்மளை தாக்காதோ அந்த நிலை நிற்கணுங்கிற ஒரு பசி உள்ளே வந்தால் தான் இந்த ஸ்ரவணம் வேலை பண்ணும் அந்த விஷயம் மட்டும்தான் இருக்கப்படும் முன்னாடி இல்லாமல் நான் என்ன பேசுகிறேன் நான் என்ன சப்ஜெக்ட் பேசுகிறேங்கிறது கூட உங்களுக்கு கவனம் இருக்கப்படாது வந்துட்டு அஷ்டாவக்ர சமீதியே சொல்லலையே அப்படின்னு கேட்கக்கூடாது எதுவுமே கவனம் இருக்கப்படாது ஸ்ரோ ஒரு விரதம் என்ன விரதம்னாக்கா எஸ்மின் ஸ்திதோன துக்கேன குருணாபி விசால்யத்தே எந்த பெரிய வந்தாலும் நம்மளை தாக்காதோ எந்த ஒரு ஸ்தி எந்த ஒரு ஸ்டேட் கம்ப்ளீட்ல அந்த ஒரு யோகஸ்தி மட்டும் விரும்பி இருக்கிறவன் தான் முமுட்சு அவனோட கவனம் அங்கதான் இருக்கு அந்த நிலையில சித்தத்தை பாய்ச்சி விடுறதுதான் ஸ்ரவணத்தோட வேலை ஸ்ரோதாவோடு வேலை சித்தத்தை அந்நிலைக்கு பாய்ச்சது பிரத்யக் பிரவாகம் அப்படிங்கிறார் சங்கராச்சாரியார் குருவுக்கும் என்ன வேலை அந்த நிலைய காட்டுறது குறிப்பு குறிப்பிடுறது தான் குறித்து அறியும் நெறி அப்படின்னு அருணகிரிநாதர் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துகிறார் சின்ன சொல்றந்து நிம்மதி அந்த என்ன அலைமோதினாலும் அந்த வராது அப்படி ஒரு சென்டர் அப்படி ஒரு மையம் அந்த மையத்தை ஹயஸ்தானம் அந்த ஹிருதஸ்தானத்தை அப்படின்னு காட்டி கொடுக்கறதோட தேசிகனோட வேலை முடிஞ்சு போச்சு பாகவதன் சொல்ற போதெல்லாம் சுகாச்சாரியால் பரீட்சத்துக்கு கதையெல்லாம் சொன்னார் எதுக்கு இவ்வளவு கதை சொன்னார்னா அந்த லாஸ்ட் மூமெண்ட்டுக்காக அந்த லாஸ்ட் மூமெண்ட்டு அவரோட சித்தத்தை நேர ஹயத்துக்குள்ள பாய்ச்சனும் அந்த ஹிரதயத்தோட தொலை இருக்கே ரொம்ப சின்ன தொலை அந்த சுஷிரம் ரொம்ப சின்ன சுஷம் வேதமே சொல்றது அது சுஷிரம்ங்கிறது அந்த சுஷிரம் ரொம்ப சின்னது அதுல வந்து சித்தத்துல ஏதாவது பிஷர் இருந்தா உள்ள போகாது அதனால அந்த மத்த மாசெல்லாம் எடுக்கிறதுக்கு உலக விஷயங்களை எல்லாம் எடுக்கிறதுக்காக பகவத்கதைகளை எல்லாம் சொல்லி மகான்கள் கதைகள் எல்லாம் சொல்லி எல்லாத்தையும் எடுத்து எடுத்து தோச்சு கிளீன் பண்ணி லாஸ்ட்ல ஹே பரீட்சித் நீ சாக போகிறேன்னு பிரமிக்காதேப்பா உனக்கு ஜனனம் தானே மரணம் யாரு பிறந்தா பட் டைரக்ட் டீச்சிங் அதுக்கு இவ்வளவு நாள் ஆகிறது யாரு பிறந்தா பிறந்தவன் யாரு உங்களுக்கு யாருக்காவது பிறந்தது ஞாபகம் இருக்கா சொல்லு ஏ பர்த்டே அப்படின்னு நம்ம கொண்டாடுறோமே நமக்கு தெரியாட்டாலும் ஊரில் இருக்கிற கடற்காரனுக்கள்லாம் தெரியும் பர்த்டே இந்த பர்த்டே சொல்றேன் அப்பா பிறந்தது வெளியில வரபோது எது இருந்ததோ அதுக்குள்ள ஒரு ஒன் ஹவர் முன்னாடி இருந்தது டூ அவர்ஸ் முன்னாடி இருந்தது டூ டேஸ் முன்னாடி இருந்தது ஒன் மந்த் முன்னாடி இருந்தது ஒரு த்ரீ மந்த்ஸ் முன்னாடி சில சில அங்கங்கள் கம்ப்ளீட்டா டெவலப் ஆகாமையும் இருந்தது ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் முன்னாடி பலதும் இல்லாமல் இருந்தது ஆல்மோஸ்ட் நைன் மந்த்ஸ் முன்னாடி அந்த ஜேர்ன் ஸ்டார்ட் பண்ணப்பவும் அந்த வஸ்து இருந்தது அதுக்கு உடம்பே இல்லை ஆனால் அது இருந்தது சுசுப்தி மாதிரியே கர்ப்ப பாத்திரத்துக்குள்ள போய் நீங்க ஒரு ரிசர்ச் பண்ணினீங்கன்னா ஒரு விஷயம் புரியும் உடம்பு வர்றதுக்கு முன்னாடியே நான் இருக்கேன் என்னை சுற்றி வர உடம்பு வந்தது அவ்வளவுதான் அது ஒன்று தெரியலை இப்போவும் அப்படிதான் உடம்பு பாட்டுக்கு இருக்கு நீங்கள் பாட்டுக்கு இருக்கீங்க பிறந்தது யாருக்கும் தெரியாது பிறப்பு பிறப்புங்கிற ஒரு ஃபிக்ஷன் நாம் நம்பின்னு இருக்கோம் இல்லையா அப்பறந்தோம் பர்த்டே என்ன ஒரு ஹாப்பனிங் ஒரு சம்பவம் நடக்குமாண்ணா தெரியலை நான் இருக்கேங்கிற உணர்வு இருந்துகிட்டே இருக்குது பிறப்புங்கிறது ஒரு அரோ சொல்லி கேட்டது நம்ம பிறந்தோங்கிறது அம்மா சொல்லணும் ஜோல்சியத்தை எடுத்து பார்க்கணும் அதே பல பேருக்கு டவுட்டு எந்த டெய்ட்டுங்கிறது இதுதான் ஷுவராக பழைய காலத்தில் ஒன்றும் ஞாபகமே வச்சுட்டுருக்க மாட்டாங்க பல இடத்துல இந்த கிராமத்துக்கார்ட்டெல்லாம் போய் கேட்டால் பிறந்த நாள்லாம் கேட்டால் ஒன்றும் தெரியாது வெறுமனும் ஞாபகத்தில் தான் வச்சுருக்கோம் பிறந்தது பிறந்தது இல்லையா சௌகரியம் போல் ஒரு டெய்ட்டை போட்டு ஸ்கூலில் சேர்த்து விட்டுவிடும் பிறந்தது யாருக்கும் ஞாபகம் இல்லை இதே போல இறக்கிறதும் உங்கள் அனுபவத்துக்கு வரவே வராது டேக் இட் ஃபுர் சேட்டம் இறப்பு உங்களால் அனுபவிக்கவே முடியாது பிறப்பு எப்படி உங்களால் அனுபவிக்க முடியலையோ பிரத்தியாருக்கு தான் தெரிஞ்சதோ அதுபோல மரணமும் பிரத்தியார் தான் பார்க்க போகிற உங்களுக்குன்னு தெரியப்போகுது உங்களை பொறுத்தவரை நீங்கள் இந்த உடம்பு சம்பந்தப்பட்ட ஒரு சாதனமே இல்லை நீங்கள் வந்து இருந்துகிட்டே இருக்கிற ஒரு வஸ்து அது இருந்துகிட்டே இருக்கும் அந்த இருப்பு நிலையில் நான்குற ஒரு தாட் கூட கிடையாது அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இப்போ இங்கேயே இருக்கு இந்த மொமெண்ட்டில் இங்கே இருக்காது அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நீங்கள் கேட்டுகொண்டே யார் கேட்டுருக்கா அதுதான் கேட்கறது அதுதான் இந்த உடம்பை கிரியேட் பண்ணிட்டு அதுலேருந்துதான் சரீராதிகள்லாம் வந்தது சித்தம் வந்தது அதுலயேதான் இதெல்லாம் டிசப்பியர் ஆக போறது சிறிஜதே சிரிஜதே ஹரதி ஆத்ம சிருஜதே சிரிச்சதே ஹரதி ஈஸ்வர வேற பிரத்யேகமா ஒரு ஈஸ்வரன் கிடையாது இந்த ஆத்ம விஸ்து தான் ஆத்மாவை தெரிஞ்சுட்டா ஈஸ்வரனை தெரிஞ்சுடாச்சு பகவான தெரிஞ்சுக்கணுமானால் தன்னை உணராம ஈஸ்வரனை தெரிஞ்சுக்க முடியாது தன்னோட ஸ்வரூபத்தை உணர்ந்தால் ஈஸ்வரனை உணர்ந்தாச்சு தான் யாருன்னு உணர்ந்தால் நாம பூர்ண வஸ்து அந்த பூர்ணத்துவம் நமக்கு நேச்சுரல் அது சகஜம் அந்த உணர்வு நம்ம கவனம் அதில் போயிட்டு துக்கேன குருனாபி நான் விசாரியது துக்கேன நான் எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் என்ன வரட்டும் நம்மளை அந்த சென்டருக்குள்ள தொடவே முடியாது அங்கே நாம் பூர்ணமாக இருப்போம் அதைத்தான் ஜீவன் முக்திங்கிறது தத்துவஜான்கிறது அந்த பார்வை அகலாமல் லோகத்தில் யார் விவகாரம் பண்ணுறாலோ அவாதான் பெரிய திருஷ்டாந்தமாக நாம் சொல்கிறது வத்திரேகமான ஒரு திருஷ்டாந்தம் நிறைய பேர் இருந்திருக்காங்க ஆனால் ஒரு ராஜாவாக இருந்துட்டு ராஜ்ய காரியங்கள்லாம் பண்ணிண்டு ஜீவன் முக்தரா இருந்தார் விதேக முக்தராக இருந்தார் அவரை என்னால் ஜனகர் விதேக முக்தர்னா என்னன்னா அவருக்கு சரீரமே இல்லையாம் ஆச்சரியமா இருக்கு இல்லையா அவர் ராஜ்ய காரியம் எல்லாம் பண்றார் கோர்ட்டுக்கெல்லாம் வர்றார் எல்லா காரியங்களும் பண்றார் அவர் விதேகனா இருந்தார்னு எப்படி நம்புறது அசரீரியா இருந்தார்னா சரீரம் இருக்கேன் தெரியறதே அசரீரம் ஷரீரேஷு அனவஸ்தேஷு அவஸ்திதம் மகாந்தம் விபும் ஆத்மானீரோ நோச்சதி ஆத்மான மத்வா ஆத்மாவை தெரிஞ்சண்டா அஷரீரம் ஆத்மானம் அத்வா ஆத்மாவோட ஸ்வரூபமே அசரீரத்வம் இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி தெரியறது இந்த சரீரத்துக்குள்ளே தான் நான் நான் நான்ங்கிற ஒரு அனுபவம் வருது அந்த அனுபவத்தோட ஸ்வரூபத்தை நாம் ஆராய்ந்து பார்க்குறத அந்த ஸ்வரூபத்தில் அசரீரத்தாங்கிறது நேச்சுரல் ஒரு ஆச்சரியமான ஒரு நிலைய வேதாந்தம் நம்ம முன்னாடி சொல்கிறது ஃபிசிக்கலி கம்ப்ளீட்லி நீங்கள் இன்வால்வாக உலகத்தில் இருக்கிற போதும் இந்த ஹோல் ஃபிசிக்கல் மூமெண்ட் இருக்கே உங்கள் ஸ்வரூபத்தில் இல்லை ஆத்மாவில் இல்லை ஆத்மாவில் அதை தவிர ஒரு பொருள் இல்லை சரீரமோ மனசோ உலகமோ எதுவும் இல்லை அதுக்கு திருஷ்டாந்தமே சுஷுப்தி தான் சுஷுப்தியில் தினமும் நாம் அதை ஆத்மாவே டிக்ளேர் பண்றது என்னில் என்ன தவிர ஒரு வஸ்து கிடையாது அதில் மனம் காணும் உடம்பை காணும் பிரபஞ்சத்தை காணும் நாம கற்பனை பண்ணி இருக்கிற கடவுளுக்கும் அங்கே எது இருக்கோ அது இருக்கு அவ்வளவுதான் அதை ஞான விசாரத்தினால உணர்ந்தவன் நசோசதி வேதாந்தம் பூரா அந்த நசோசதிக்கு பகவத்கீதை ஆரம்பிக்கிற போது அர்ஜுனன் கிட்ட பகவான் சொன்னார் உனக்கு அழத்துக்கு அருகதை கிடையாதுன்னு நைவம் அருகசி அசோச்சியான் அன்வசோச்சுவம் இல்லையா கீதை முடிகிற போது என்ன சொல்கிறார் மாடின்னு முடிக்கிறார் சோகம் மா கார்ஷீஹின்னு முடிக்கிறார் சர்வ தர்மான் பரித்தியஜ மாமேக்கம் சரணம் ரஜ அஹம் துவா சர்வ துக்கமே வேண்டாம் அழவே வேண்டாம் சோகமே வேண்டாம் இதுக்குதான் புத்தர்லாம் எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஏன் போனார் அந்த சோகம் இல்லாத நிலையை கண்டுபிடிக்க துக்கம் இல்லாத நிலையை கண்டுபிடிக்க அதுக்கப்புறம் நிர்வாணம்னா நம்ம உபயோகப்படுத்துகிற வார்த்தை பிரம்ம நிர்வாணம் பிராமி ஸ்திதி எதை அடைஞ்சாலும் அதுக்கு மேலே சோகம் இல்லையோ சோகம் நம்மளை தொடாதோ சோகத்துக்கு நாம் நம்மளை விட்டுக் கொடுக்க மாட்டோமோ அந்த ஒரு நிலை மத்வா தீரோன சோச்சதி தீரனுக்கு சோகம் கிடையாது தீரன் யாரு தெரிஞ்சின்றவன் எதை தெரிஞ்சின்றான் தன்னை தெரிஞ்சின்றான் தன் ஸ்வரூபத்தை தெரிஞ்சின்றான் தன்னை உணர்ந்தான் தான் யாரும் தெரிஞ்சின்றான் மற்றபடிக்கு இது எல்லாமே வந்து அவனை பொறுத்தவரை ஸ்வப்னம் போல ஆயிடுத்து மத்துவா தீரோன சோச்சதி சோகம் கிடையாது தரதி சோகம் ஆத்மவித் ஆத்மாவை உணர்ந்தவனுக்கு என்ன லாபம்னா சோகத்தை தாண்டி சாந்தி நிம்மதி நிறைவுங்கிறது அவனுக்கு ஸ்வத அந்த மாதிரி ஷோகத்தை தாண்டினத்துக்கு அப்புறம் ஒருத்தர் ராஜாவாக இருக்கார் யாரோ சமையல் பண்ணிட்டுருக்கா யாரோ கூலி வேலை பண்ணுறா யாரோ சன்னியாசியாக இருக்கா பிராமணனாக எப்படி வேணா இருக்கலாம் அவ வாளுடைய பிராரப்தம் இன்ஃபேக்ட் ஞானம் அடைஞ்சதுக்கு லட்சணமே என்னன்னா உபாதி தர்மத்தை மாற்ற சுந்தரர் கதை பாத்தீங்கன்னா பெரிய புராணத்துல ஒரு சிம்பாலிக்கா இருக்கிறது ஈஸ்வரன் ஆட்கொண்டதுக்கு அப்புறம் இனிமே என்ன பண்ண இந்த திருமண கோலத்திலேயே இருக்கார் அவர் எந்த இடத்துல ஆட்கொண்டாரோ அப்ப என்ன கோலமோ அந்த கோலத்திலேயே அதே அது ஒரு சிம்பாலிக் என்னக்கா நாம ஒன்னு விட்டாச்சான் என்ன லட்சணம் அதிகாரம் எப்ப ஒருத்தரண்டர் பண்ணி விட்டாச்சோ அந்த உபாதியோட தர்மத்தில் அவன் இன்டர்பியன்ஸே கிடையாது ஞானிய சொல்றேன் ஞானிய பொறுத்தவரை உபாதி தர்மத்துல இன்டர்பியன்ஸே கிடையாது அது பாட்டுக்கு இருக்கு அது ஏதோ பாகவதத்தில் பார்த்தீங்கன்னா ஜடபரதர் அப்படிதான் அவரை கண்டுபிடிக்கவே முடியலை அவ்வக்த லிங்கா அவ்வியாச்சாரா பார்த்த ஒன்றும் கண்டு ஒரு ஒரு இன்சிக்னியா இல்லை இதை பார்த்தோ இப்படி இவர் இன்னவர் ஒன்றும் தெரிஞ்சுக்க முடியலை கண்டுபிடிக்க முடியலை காட்டி கொடுத்துட்டு என்ன வேணும் இன்ஃபேக்ட் ஞானிக்கு ஆசையே ஏதாவது ஒரு ஆசை இருக்குனாக்க யாரும் உபதிரவிக்காம இருந்தா தேவையில்ல யாருக்கும் காட்டி கொடுக்க வேண்டாம் அவிவருத்தராமி சும்மா வெளியில பிரதர்சனம் பண்றதுக்கு இருக்கிற விஷயமா இது ஒரு சாப்பிடறதுக்கு ஒரு ஸ்வீட்டு கிடைச்சாலே மொழி இங்க வச்சுருக்கோம் அப்படி இருக்கிறது இது கிடைச்சிருக்கிறதோ அகண்டாகார பேரின்பெல்லம் பொங்கி ததும்பி பூரணம் இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் எக்ஸ் எக்ஸாஜுரேஷன் ஆனா வாஸ்தவம் என்னது அது நமஸ்வன் நம்ம ஆனந்தம் நமஸ்தி இட் இஸ் நாட் இமோஷன் இட் இஸ் நாட் எக்ஸைட்மெண்ட் வந்து யா சுவிமா ஜிஜாசு பரியாபம் ந எப்படி இருக்கோ அப்படி இருக்கிற வஸ்துவை காட்டி கொடுக்குறான் இருக்கிற பொருளை இது தான் அது யதாதமாக குரு உபதேசம் இது தான் நீ உன்னை தெரிஞ்சுக்கோ உன்னோட ஸ்வரூபம் என்ன நீ யாருன்னு பாரு நான் நான் சொல்லின்னு இருக்கிய இந்த நான்கிற வஸ்துவில் உன் கவனம் போகட்டும் ஜனகருக்கு அஷ்டாவக்கர ஒரு வார்த்தையில் உபதேசம் பண்ணிட்டார் அதுவும் எங்கேருந்து உபதேசம் பண்ணார்னா குதிரையில் உட்காந்துட்டு இருக்கார் ஜனகர் அஷ்டாவக்கரர் கிட்ட கேட்டார் ஜனகரா ஞானத்துக்கு எவ்வளவு நேரம் வேணும் நேரமே வேண்டாமே வேணும் அவ்வளவு ஈஸியான ஆமா நீ இறங்கிறதுக்கு முன்னாடி உபதேசம் பண்றேன் இந்த குதிரையில இருந்து கீழே இறங்கிறதுக்கு முன்னாடி வேலை முடியும் அந்த குதிரை மேலேருந்து ஜனகரும் அவ்வளவு பக்குவமா இருந்தாரா அந்த காட்டி கொடுத்தவர் குதிரையிலேருந்து ஒரு காலை இப்படி தூக்குறாரு குரு கிட்ட இருந்து இப்படி குதிரை மேல உட்காந்துட்டா உபதேசம் வாங்கிக்கிறது அதனால் கீழே இறந்து இறங்கி நமஸ்காரம் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு நின்றவர் அந்த குதிரையோட ஸ்திரப்பில் ஒரு காலை வச்சுன்னு இன்னொரு கால தூக்கிற இடத்துல அப்படின்னு நின்றுட்டார கவனத்தில் நிறைய சில பேருக்கு அந்த குரு உபதேசம் எங்கேருந்து கிடைக்குன்னு சொல்ல முடியாது எப்படி கிடைக்குன்னு சொல்ல முடியாது ஒரு சமயம் நம்ம ரமணாசிரமத்தில் சாந்தமான ஒரு பாட்டி இருந்தார் ராமநாதபுரம் அவளுக்கு அவளும் இன்னொரு பாட்டி அவள் ஏதோ வேதாந்த விசாரம் பண்ணிகிட்டே இருந்தான் ஏதோ ஒரு விஷயத்தில் சமையல் நடந்துகிட்டே இருக்கு ஒரு பக்கம் சாம்பார் கொதிச்சுன்ருக்கு இன்னொரு பக்கம் ஏதோ கறி பண்ணின்னு இருக்கா எல்லா அடுப்பில் எல்லாம் ஆசிரமத்தில் சமையல் கட்டில் வேலை நடந்துகிட்டே இருக்கு கொஞ்ச நேரத்தில் பகவான் ரமணர் உள்ளே வந்தார் ரமண பகவான் உள்ள வந்து இவாகிட்ட என்ன சமையல் பண்ணியாக இது பண்ணியாக எல்லாம் விசாரிச்சுட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்கார் சாந்தமா பாட்டிக்கு பின்னால் அந்த இடத்துல சாம்பார் கொதிச்சுட்டே இருக்கு ஏதோ ஒரு சந்தேகம் நான் கேட்டேன் பகவான் அது உபதேசம் இருந்தது சாம்பார் அப்படியே அந்த ஸ்பூனை போட்டு இப்படி இழக்கின்றே இருந்தது அப்படியே போட்டுது தான் பாட்டுக்கு நிச்சலமாக மௌனமாக இவன் எங்களுக்காவது ஏதாவது பொறுப்பு வேண்டாமா எல்லோரும் சாப்பிட வேண்டிய பொருள்லாம் இங்கே தலைச்சின்னு இருக்கேன் நாங்களும் அப்படியே உட்காந்துட்டோம் எத்தனை நேரம் உட்காந்தோம் தெரியாது சாம்பார் பாட்டுக்கு கொதிச்சுன்ருக்கு கறி பாட்டுக்கு ஒதைச்சின்னு இருக்கு அடுப்பில் எல்லாம் தலைச்சின்னு இருக்கு இங்கே சமயக்கட்டில் என்ன தட்சிணாமூர்த்தி சனகாதிகள் உட்காந்துட்ட மாதிரி சமயக்கட்டுக்குள்ள ஆலமரத்துக்கு எல்லாம் கொதிச்சு இருக்கு விசர்த்து விட்டு இருக்கு அதுக்கு நடுவில் அப்படியே உட்கார்ந்துட்டான் அந்த குழம்பு தெரியல நமக்கு எந்த நிலையில எந்த இடத்துல வேணாலும் இந்த கவனம் அந்த வஸ்துவில பாயலாம் எப்ப பாயின்னு சொல்ல முடியாது ஒரு கஷண நேரத்தில் நம்ம கவனத்தை அந்த பொருளை திருப்பி விட முடியும் நீங்க ரெடியா இருந்தா முடியும் என்னக்கா அது மாத்திரம் பாக்கி எல்லா பொருளும் நீங்க வெளியில இருந்து அச்சீவ் பண்ணணும் இது அச்சீவ் பண்ண வேண்டிய பொருளே இல்லை நித்தியசித்தமா இருக்கிற வஸ்து அதனாலதான் பகவான் கீதையில சொன்னால அர்ஜுனா சாகரத்துக்கு முன்னாடியாவது கிடைச்சா தப்பிச்சுன்னுட்டேப்பா நீ ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்த நை நாம் பிராபிய இந்த ஸ்டேட்ட நீ அடைஞ்சுட்டானா அதுக்கு மேலே உனக்கு கலக்கம் கிடையாது கண்டார் கலங்காரைய கான் அந்த ஒரு வஸ்துவை பார்த்தா உனக்கு கலக்கம் கிடையாது நெய்னாம் பிராப்பி விமுஹியதி ஸ்தித்வாசியாம் அந்த காலேபி பிரம்ம அந்த லாஸ்ட் மோமெண்ட்லயாவது உனக்கு கவனம் போயிடுதானா அப்படி விளக்கு எரிஞ்சு போகிற மாதிரி போய்டும் சித்தம் பூர்ணத்தில் பறவழியில வானில் கலந்துடுவே ஆகாசத்தில் கலந்துடுவேன் அந்த கவனத்தை அதில் பாய்ச்சத்துக்கு எவ்வளவு நேரம் வேணும் நீ ரெடியாக இருக்கியா இப்போது இந்த க்ஷணம் இந்த மொமெண்ட் என்ன அதுதான் பிரகாஷிச்சுட்டே இருக்கு அவ்வளவு விளங்கின்றிருக்கு அதுக்கு மங்கலே கிடையாது மங்காமல் பிரகாசிக்கிற ஒரு வஸ்து அது ஜாகிரத்தில் சொப்பனத்தில் சுசுப்தியில் பால்யம் கௌமாரம் யௌவனம் வார்த்தக்கியம் எல்லா நிலையிலையும் விளங்கின்றிருக்கு அந்த விலங்கின்னு இருக்கிற வஸ்துவை உணர்ந்தவன் அதுக்கப்புறம் அவன் எப்படி இருக்கலாம் யோகியாக இருக்கலாம் போகியாக இருக்கலாம் ஞானி போகியாக இருக்க முடியுமா அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும் பரத்தியார் திருஷ்டிக்கு போகியாக தோணலாம் அவ்வளவுதான் யானிக்கு இப்போ யோகத்தாலையும் போகத்தாலே ஒன்றும் ஆகிறதுக்குல பரத்தியார் திருஷ்டிக்கு இவன் வந்து ஒரே சம்சாரியாக இருக்கானே அப்படின்னு தோணலாம் யோக ரத்தோபாம் அப்படின்னா போகிகள்லாம் ஞானிகளாகிடுவாளா அப்படின்னு நினைக்க முடியாது ஞானின்னு உங்களுக்கு தெரியும் எப்படி தெரியும்னா அந்த ஸ்வரூப ஞானம் அங்கே இருக்குது அவருக்கு உங்களுக்கு கொடுக்க முடியும் சாநித்தியத்தில் உங்களுக்கு தெரியறது அந்த சித்ரூபஸ்தி இருக்குது ஆனால் அவரோட பிராரப்தம் பார்த்தா பெரிய சம்சாரமாக இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா சில பேர் யோகிகளாக இருப்பாள் இந்த சித்ரூப ஸ்திதி இல்லையானால் சில பேர் பெரிய யோகிகளாக இருப்பாள் யோகா டீச்சர்ஸாக இருப்பாள் ஏதோ மிச்சமாக இருக்கும் பூர்ணத்துவம் இருக்காது சாஸ்திரம் எல்லாம் படிச்சிருப்பா சந்யாசம் எடுத்துகிட்டுருப்பா எல்லாம் இருக்கும் ஏதோ ஒரு குறை இருக்கும் இந்த ஸ்திதி இருந்தால் அதை அன்கண்டிஷனலி உங்களை ஃபுல் பண்ணிக்கணும் இந்த ஸ்திதி இல்லையானால் நீங்கள் வெளிப்படி என்ன பெயிண்ட் அடிச்சுட்டீங்களானாலும் உள்ளே ஹாலோவாக இருக்கும் நீங்க ஹ தேவையில்லை நீங்க எப்படி வேணா இருக்கலாம் மகாராஷ்டிரா சந்துக்கள் சோக்கா மேளா ஒருத்தர் அவர் தோட்டி வேலை பண்ணிட்டு இருந்தார் ஞானியா இருக்கிறதுக்கு சொல்லணும் ஒரு வெஸ்டர்னர் ஒருத்தர் வந்தார் வெளிநாட்டில் அவர் புக்குலெல்லாம் நான் இந்த நாளில் என்லைட்டன்மெண்ட் அடைஞ்சேன் ரியலைசேஷன் அடைஞ்சேலாம் போட்டுப்பார் அப்போ ஒரு ஒரு ஸ்வாமி அவர்கிட்ட கேட்டார் அவர்கிட்ட வந்து சத்சங்கத்துக்கு வந்தபோது கேட்டார் ஆமாம் எதுக்கு நீ இப்படியெல்லாம் போட்டுக்கிறேன் இல்லை நம்ம பெரியவாழ்லாம் யாராவது இப்படிலாம் சொன்னாளா நீ இந்த நாளில் என்லைட்டன்மெண்ட் அடைஞ்சேன் ரியலைசேஷன் அடைஞ்சேன் எதுக்கு இப்படியெல்லாம் இல்லை அமெரிக்காவிலாம் இப்படி போட்டுன்னா தான் நமக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்கும் அப்போ தான் நாலு பேர் நம்ம சொல்கிறத கேட்பா அவெல்லாம் நீ அடைஞ்சிருக்கியா எல்லாம் கேட்பான் ஆமாம் அவள் கேட்டுட்டுப்போ உனக்கு என்ன வேணும் நீ வாஸ்தவமாக அடைஞ்சிருக்கியா நீ வாஸ்தவமாக அடைஞ்சிருக்காய் அவ நீ சொல்கிறத நம்பிட்டு உனக்கு என்ன வேணும் நம்ம ஆசிரமத்தில் பாட்டி இருந்தா வெள்ளு வெள்ளுன்னு விழுந்துட்டு இருப்பாள் தான் சொல்வேன் சங்கரமாக பாட்டி நல்ல பழுத்த பழமாக நல்ல ஞான அவாதான் பகவான்கிட்ட ஐயனே அனந்த தன்மங்கள் எனதுலே எனையாண்டம் ஐயனே உபதேசிக்க வழிவந்த குருவே போற்றி உயவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறூன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றின்னு நமஸ்காரம் அண்ணன் பகவான் சிரிச்சுண்டு அதுக்கு இருக்கிற பதில் அடுத்த பாட்டிலேயே இருக்கே அப்படின்னு சொன்னார் அந்த பாட்டிக்கிட்ட சிஷியன் இவ்வாறு கூற தேசிகன் கனிந்து நோக்கி கிட்டவா எனவே அழைத்து துஷ்டமாம் தடைகள் மூன்றும் தொடராதவண்ணம் நீ ஸ்வரூப ஜான நிஷ்டனாயிருப்பாயில் நீ செய்யும் உதவியாவேங்கிறது பாட்டை சொல்லி நல்ல நிலையில் இருந்தவா வாழலாம் பால்ய காலத்திலேயே விதவைகளானவா உலகத்தில் ஒன்றுமே கிடையாது வாழ்க்கை இப்போ சில சமயத்தில் கோவிச்சு பல்லாட்டியே அப்போது கணேசனா சொல்லுவேன்ல எதுக்கு நீ இவங்க இப்படி எல்லார்டையும் கோவிச்சுக்கிறீங்களா அதனால தான் உங்களை எல்லாேருக்கும் பிடிக்க மாட்டேங்கிறது அப்படின்னா மற்றவாளுக்கு நம்மளை பிடிச்சிட்டு நமக்கு என்னடா வேணும் அதுதான் லோக வாசனைன்னு பேர் எல்லாருக்கும் பிடிக்கணும் எல்லாருக்கும் நம்மளை இஷ்டமாகணும் அது மாதிரி நம்ம நடந்துக்கணுன்னா சரீராபிமானம்தான் நான் அது ஸ்பிரிச்சுவலியே ஒரு பெரிய ஒரு இக்னரன்ஸ் மகாவியாமோக சம்ஹாரினே நான் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தில் இந்த மகா வியாமோகம் என்னதுன்னா நான் ரியலைசேஷன் அடைஞ்சு விட்டேன்னு தெரியணும் ஏதோ மரத்துக்கடியில் உட்காந்து புத்தர் உண்டாக்கின ஒரு கதை ஒரு மரத்துக்கடியில் உட்காந்துக்கணும் எங்கேயாவது உட்காந்துக்கணும் ஏதோ அடைஞ்சு விட்டேன்னு சொல்லணும் அதை எல்லோரும் நம்பணும் அப்படின்னு ஒரு புது ஒரு பிரமே ஒரு இலூஷன் எதுக்கு அப்படி அப்படி தெரிஞ்சுன்னா என்ன அந்த வியாமோகமும் வேண்டாம் யாருக்கிட்டேருந்தும் எந்த சர்டிஃபிகேட்டும் வேண்டாம் வெளியில் சித்தத்தை எதுலேயுமே அனுப்ப வேண்டாம் நமக்குள்ளே இருக்கிற வஸ்து நமக்கு சர்ட்டிஃபிகேட் தரணும் யார் சர்ட்டிஃபிகேட் தந்தாலும் உலகத்தில் இருக்கிறவாளெல்லாம் உங்களை ஸ்துதி பண்ணினாலும் திருப்தி வராது உள்ளேந்து சர்ட்டிஃபிகேட் வரணும் உள்ளே இருக்கிற வஸ்து தன்யோகம் தன்யோகம் அப்படின்னு சொல்லணும் அந்த ஹிரதயத்தில் நிஷ்டமாகணும் அப்போது அந்த பூர்ணத்துவம் வந்துடும் அந்த பூர்ணத்துவம் அந்த ஹிரதயஸ்தானத்திலேருந்து தான் வரணும் நீங்கள் உங்கள் பிராரப்தம் எப்படி இருந்தாலும் பூர்ணத்துவம் வந்துடும் கண்டுபிடிக்கப்படுவேன் ஒரு தோட்டியாக இருந்தாலும் நீங்கள் ஞானத்தை அடைஞ்சால் தெரியும் நீங்கள் பெரிய சன்னியாசியாக எல்லோரும் ரெஸ்பெக்ட் பண்ணுறவராக இருந்தாலும் உள்ளே இது இல்லைன்னா உங்களுக்கே திருப்தி இருக்காது பருத்தியா இருக்கும் பார்த்தா கொஞ்சம் நாள் தெரிஞ்சுவிடும் மறைச்சு வச்சுக்க முடியாது வெளிச்சத்தை பகிரங்கப்பட்டு பிரச்சாரமன்றத்துக்கு வேண்டாம் அது தானா பிரகாசிக்கும் சூரியனுக்கு போய் வெளிச்சம் காட்டி கொடுக்க வேணும் அது விளங்கும் தனிய அதுபோல அந்த அஷ்டாவக்கரர் வந்து ஜனகருக்கு கொடுத்தார் சந்நாசியா இருந்தால் வழங்கி ஈஸியாக வழங்கிவிடும் சொல்லலாம் ராஜா கிட்ட ஞானம் வழங்குறது ரொம்ப கஷ்டம் ஒரு ராஜாவை வந்து விதேகன் ஜீவன் எப்படி பார்க்க முடியும்னு சொல்லுங்க அப்படியெல்லாம் இருந்திருக்கா இந்த ஊரில் ஒரு ஒரு ஜனகர் அம்பரீஷம் பாகவதத்தில் இல்லையா பெரிய சக்கரவர்த்தியா இருந்தவர் அக்ஷய ரத்ன ஆபரண ஆயுதாதிஷு அனந்த கோஷேஷு அகரூத் அவ்வளவு தனம் சமர்தி எல்லாம் இருந்துதான் பைபிள்ல கிரைஸ்ட்டு ஊசி தொலைக்குள்ளால ஒட்டகத்தை கடக்க விட்டுலாம் ஆனா ஒரு பணக்காரனை சொர்க்க ராஜ்யத்துல பிரவேசம் பண்ண வைக்கிறது முடியாது அது சிம்பாலிக்கலி அது என்னன்னாக்கா அட்டாச்மெண்ட் ரொம்ப இருக்கும் ஆனால் அப்படி இருந்தவா கூட இருந்திருக்கான் அதுதான் போக ரதோவா சங்கரதோவா ஒரு எக்ஸாம்பிள கொடுத்தார் ஞானத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் மேட்டர் வேர் யூ ஸ்டே எந்த இடத்துல இருக்கீள் எப்படி இருக்கீள் அந்த ஞானம் யாருக்கு உள்ள பிரகாஷிச்சுடுத்தோ அவ எந்த நிலையில கூட அப்படி இருக்க முடியும் சக்கரவர்த்தியா கூட இருக்கலாம் ஆனா அதுக்குன்னு போய் நீங்க அதுக்கப்புறம் சக்கரவர்த்தியாக போகமாட்டேன் அவனுக்கு சக்கரவர்த்தியா இருக்கிறதும் சந்யாசியா இருக்கிறதும் துல்லியந்தான் ஞானிக்கு அவனோட பிராரப்தம் அப்படி இருந்தா அப்படி இருந்துட்டு அந்த ஒரு ஆந்திரிக நில தான் மகிமை அந்த ஜனகர்கிட்ட அஷ்டாபக்ரர் பேசின்னு இருக்கிறத தான் நாம் பார்த்துட்டே வரும் ஒரே ஒரு ஸ்லோகத்தை படித்து நாம இந்த வாட்டி நிறுத்திப்போம் இந்த இன்னைக்கு அஷ்டாவக்ர சமிதியில் மூணாவது அத்தியாயத்தில் ஒரு ஸ்லோகம் அவிநாசினம் ஆத்மானம் ஏகம் விஜய்யாய தத்வத்தா தவ ஆத்மஜஸ்ய தீரஸ்ய கதம் அர்த்தார்ஜனே ரத்திகி இது வந்து குரு சிஷியனோட ஞானத்தை டெஸ்ட் பண்ணுறார் இந்த போர்ஷன் அப்படிதான் அஷ்டாவக் கேட்குற ஜனகர்கிட்ட ஆமாமா நீ ஞானி தான் அழிவில்லாத ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சுன்னு தாத்விகமாக தத்துவஜானத்தை அடைஞ்சதுக்கப்புறம் திருப்பியும் இந்த பணம் சம்பாதிக்கிறது ராஜ்யத்தை சாம்ராஜ்ய பரிபாலனை பண்ணுறதுலாம் ஏன் ராத்தி அப்படிங்க அடு அதுக்கு பதில் ஜனகர் சொல்ல போகிறார் எல்லாத்தையும் தாண்டி ஸ்வரூப நிஷ்டனாக இருக்கிறவன் அவனோட விவகாரத்தை சம்சார பாரந்தூக்குற காலமாடுகள் கூட ஒப்பிட்டு பார்க்காதேங்கிறார் நான் அந்த ஆத்மக்ஞ்ச தீரஸ்ய கேலத்தோ பௌகலீலையா நகி சம்சார வாஹிகைஹி மூடைகி சகசமானதா அப்படின்னா என்ன எல்லா சும்மா விளையாட்டுதாப்பா உலக விவகாரங்கிறது அது ஒன்றும் சீரியஸ்னஸ்ஸே இல்லை எதுலேயுமே எனக்கு சங்கம் கிடையாது பற்றுதல் கிடையாது அந்த ஒரு அறிவு தான் நம்மளையும் பூர்ணம் பண்ணும் என்னக்கா நிறைய பேர் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா விவகாரத்துக்குள்ளே இருக்கிறவா தான் நம்ம அதுக்குள்ள ஞானத்தை கொண்டு வந்துட்டோமானால் எங்கே இருந்தாலும் நிம்மதியாக இருக்கலாம் அந்த சாந்தி தான் அஷ்டாவக்கர கீதையில் நாம் பார்க்குறோம் பாஹியமான வேஷத்தை மாற்றவோ ரூபத்தை மாற்றவோ ஒன்றும் உபதேசம் பண்ணலை நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே இதை எடுத்துக்கோ இது உங்களை சுதந்திரம் பண்ணும் இந்த அறிவு உங்களை பூர்ணம் பண்ணும் இந்த உபதேசம் நாளைக்கு தொடர்ந்து அஷ்டாவக்கர கீதை பிரவேசம் பண்ணும் அருணாகாச்சல சிவ அருணாச்சலிவரு அருணாச்சல அருணாச்சலிவரு அருணாச்சலிவரு எதோ மமசி டமே தோனிய மமச்சி அதித்தம் குருமா த ம்ாம் ஆத்மநாதம்மணம் பஜாம் நாளைக்கு சாயங்காலம் நம்ம நேற்றுக்கு அனௌன்ஸ் பண்ண போல் சாயந்தரம் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே சகடபுரம் பெரியவா வந்து இந்த தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் புஸ்தகத்தை பிரகாசனம் பண்ணுறா எல்லோரும் அதில் வந்து கலந்துக்கணும் அதுக்கப்புறந்தான் நம்ம ரெகுலர் பாகவத பிரவச்சனம் அப்புறம் செப்டம்பர் மாதம் மூணாந்தேதியிலேருந்து ஒரு வாரம் சிதம்பரத்தில் நடராஜா சந்நிதியில் ஆயிரங்கால் மண்டபத்தில் வச்சு ஒரு கேம்ப் மாதிரி சத்சங்கம் நடக்கிறது காத்தால ஸ்வேதாஸ்வத்தர உபனிஷத் சாயந்தரம் சிவானுபவம்ங்கிற பேரில் தேவார் பதிகங்கள்லாம் எடுத்து இருக்கிற உபன்யாசம் நடுவில் உபன்யாசங்கள்லாம் இருக்கும் நாள் பூரா இருக்கும் அப்படி ஏழு நாள் இருக்கிறது அப்புறம் ஒக்டோபர் இருபத்தி ஆறுலேருந்து ஒரு வாரம் எல்லோருக்கும் தெரியும் மகாராஷ்ட்ராவில் பூனாவில் கோல்வான் சின்மையா விபூதி ரொம்ப அழகான ஒரு கேம்ப் சென்டர் அது அங்கே பாகவத சப்தாக இருக்குது அது அந்த சைட்டில் இருக்குது இங்கே எல்லாம் பார்த்துக்கலாம் அங்கே ஒரு தங்கறதுக்கு சௌகரியப்படுத்திக்கிறதுக்கு அங்கே ஃபுல்லாவே உள்ளே இருந்து பாகவத்த மகோத்ஸவமா சப்கார பிரவச்சன உதயஸ்தமனமா ய பண்றது அதுவும் ஒக்டோபர் மாசே நறாந்தே எதோ மமாசி ஃபேவ் மகிச்சம் கருமா தா ஆதம் ரமணம்